வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது செய்தி சேவை ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று மத்திய அரசு பதிலளிக்குமாறு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது வேலை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூற்று இருபத்தைந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது காந்தி நினைவு நாளையொட்டி இன்று தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சென்னை ஐஐடியில் நடந்த அடுத்தடுத்து நடந்த இரண்டு மாணவர்களின் தற்கொலையால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சென்னை சரவணா ஸ்டோர்ஸில் வருமான வரித்துறை அதிகாரிகள் எழுபது இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனா் தொழிலாளர்களின் உரிமைக்காக ஓயாது பாடுபட்டவர் மறைந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் தற்போது பள்ளிக்கு வருவதை உறுதி செய்யாத மீது நடவடிக்கை உறுதி என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இந்திய செய்திகள் உங்களது நிறைவேறாத ஆசைகளை பிள்ளைகள் மீது திணிக்காதீர் என்று பெற்றோர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை கூறியுள்ளார் கோவா மாநில சட்டப்பேரவைக்கு வந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் முதல்வர் மனோகர் பாரிக்கரை சந்தித்து பேசிய அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார் பினாமி ஒழிப்பு சட்டத்தின் கீழ் ஆறாயிரத்தி கோடி ரூபாய் மதிபிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது மாநில பேரிடர் மேலாண்மை நிதிக்கு ரூபாய் ஏழாயிரத்து இருநூற்றி பதினான்கு புள்ளி கோடியை மத்திய அரசு ஒதுக்கியது இது புதுச்சேரி ஆந்திரா உத்தரப்பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் குஜராத் கர்நாடகா ஆகிய ஆறு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது முஸ்லிம்கள் அப்துல் கலாம் போல் இருக்க வேண்டும் மாறாக அஜ்மல் கசாப் போல் இருக்கக்கூடாது என ஆர் மூத்த தலைவர் இந்திரேஷ் குமார் பேசியுள்ளார் ஆதார் தகவல்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக பாரத ஸ்டேட் வங்கி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் அந்த குற்றச்சாட்டை தனித்தன்மை அடையாள ஆணையம் மறுத்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜ் நகரில் நாற்பத்தி ஒன்பது நாள் கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் முதன்முறையாக கும்பமேளாவில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது மாநில தலைநகரான லக்னோவுக்கு வெளியே அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றதும் இதுவே முதல் மறைந்த முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார் பாகிஸ்தான் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்து பெண் ஒருவர் நீதிபதியாக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்க உள்ளார் பிலிப்பைன்ஸில் உள்ள தேவாலயத்தில் நடந்த இரட்டை குண்டுவெடிப்பில் இருபது பேர் பலியாகியுள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் இரண்டாயிரத்தி ஆண்டு அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தனது சொந்த ஊரான ஓக்லாந்தில் தொடங்கினார் சீனாவில் பள்ளி தலைமையாசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு நடனம் கற்பிக்கும் வீடியோ ஒன்று கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வைரலாகிக் கொண்டிருக்கிறது தொற்று அல்லாத நோய்களான கேன்சர் நீரிழிவு இதய நோய்கள் மற்றும் சுவாசம் தொடர்பான பிரச்சினைகளால் உலகம் முழுவதும் பேர் இறப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான இலங்கையின் மிகவும் பிரபலம் பெற்ற வர்த்தகநாமம் என்னும் விருதை ஒப்போ பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் சில ரியல் எஸ்டேட் குழுமங்கள் மற்றும் சில்லறை பொருள் விற்பனை நிறுவனங்கள் வரி செய்துள்ளதாக வருமான வரித்துறை எழுபத்தி இடங்களில் சோதனை நடத்தி வருகிறது தென்னிந்தியாவில் பிரபலமாக திகழும் ரியல் எஸ்டேட் நிறுவனமான எஸ்பிஆர் குழுமம் ரூபாய் ஐயாயிரத்து கோடிக்கு தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது தென்கொரியா கார் தயாரிப்பு நிறுவனமான கியா அதன் புதிய உற்பத்தி ஆலையை ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் ஆந்திராவில் தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டில் அரசு காப்பீட்டு நிதி நிறுவனங்களுக்கு ரூபாய் நான்காயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்பு தகவல் வெளியாகியுள்ளது நூற்றி வருட பாரம்பரியம் கொண்ட தி ஹிண்டு பிசினஸ் நாளிதழாக வெளிவரும் பிசினஸ் லைன் நேற்றுடன் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி என்ற புதிய உச்சம் தொட்டது கிராம் ஒன்றுக்கு ரூபாய் மூவாயிரத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது ஆஸ்திரேலியாவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெறும் ஆடவர் மற்றும் மகளிர் டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நேற்று வெளியிட்டுள்ளது இதில் ஆடவர் பிரிவில் பாகிஸ்தான் அணியும் மகளிர் பிரிவில் இந்திய தொடரை தொடங்கி வைக்கின்றன ஸ்மிருதி மந்தனா மற்றும் மித்தாலிராஜின் அபரமான பேட்டிங் திறமையால் நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது ஐ லீக் கால்பந்து தொடரை சென்னை சிட்டி அணியை இரண்டாவது முறையாக ரியல் காஷ்மீர் அணி வீழ்த்தியது விராட்கோலி சேசிங்கில் ஐயாயிரத்தி நான்கு தொட்டுள்ளார் இதில் இருபத்தி சதமும் இருபது அரை சதமும் அடங்கும் இதன் மூலம் இந்த ரன் ஐந்து இரண்டாவது வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றாா் டெண்டுல்கர் ஐயாயிரத்தி தொன்னூறு ரன் எடுத்து முதலிடத்தில் உள்ளார் இளையராஜா எழுபத்தைந்து என்ற நிகழ்ச்சி பிப்ரவரி இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் நடக்கிறது இதற்கு கமல் மற்றும் ரஜினியின் வருகை உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விழாவை துவக்கி வைக்கிறார் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விஜய் ஆண்டனி நடிக்கும் படமான அக்னி சிறகுகள் படத்தில் அவருடன் ஷாலினி பாண்டே அருண் விஜய் பிரகாஷ்ராஜ் ஜெகபதி பாபு உள்பட பலர் நடிக்கிறார்கள் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் தலைவராக மீண்டும் பி ஸ்ரீராம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மற்ற பதவிகளுக்கான தேர்தல் பிப்ரவரி பத்தாம் தேதி நடக்கிறது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்